நாராயணம் நமஸ்கிருத்த நரஞ்செய்வ நரோத்தமம் தேவியின் சரஸ்வதியும் வியாசம் ததோஜயம் உதீர ஏத் ஜயம் ஏற்படுவதற்காக வேதவியாசரை வணங்கி பகவானை பற்றி அறிய முற்படுகிறோம் வெற்றி பெறுவதென்னால் ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்ளுதல் பகவானுக்கும் ஆத்மாவுக்கும் உண்டான தொடர்பை தெளிவாக தெரிந்து கொள்ளுதல் அதர் வியாசர் தன்னுடைய இத்திகாசமான மகாபாரதத்தின் மூலம் விளக்கி கொண்டு வருகிறார் இத்திகாசங்கள் எல்லாம் மோட்சமடைவதற்கு மட்டும்தான் வழி சொல்லும் இந்த லோகத்தில் இன்பமாக இருப்பதற்கு வழியே சொல்லாது என்ற ஒரு தவறான கருத்து நிலவுகிறது அப்படி அல்ல இந்த லோகத்தையும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லா வழிமுறைகளையும் வியாசரே சொல்லிக் கொண்டு வருகிறார் நாம் துன்பம் இல்லாம இருக்கிறதுக்கும் பயமின்றி வாழறதுக்கும் இன்பமா இருக்கிறதுக்கும் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் ஆனந்தமா இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே மகாபாரதத்தில் வழி உண்டு எதி ஹாஸ்தி தன்னத்திர என் நே ஹாஸ்தித்துன்னு கூறுவார்கள் பாரதத்தில் ஒன்னு அதுதான் மற்ற இடத்துல இருக்கும் உன்னை தேட போய் பாரதத்துல கிடைக்கலனா அது எந்த புத்தகத்துல தேடினாலும் கிடைக்காதான் அப்படிப்பட்ட சிறந்த மகாபாரதத்தை விதுரர் தர்மங்களையெல்லாம் திருத்தராஷ்டனுக்கு உரைத்து கொண்டு வருகிறார் அதில் பத்து எந்த பத்து மிக முக்கியம் இந்த பத்துல எது இருந்தாலும் சரி அவர்களோட பண்டிதர்கள் சான்றோர்கள் கலக்க மாட்டார்கள் அவர்களோட தொடர்பே மாட்டார்கள் வைத்துக் கொண்டால் தங்களுக்கு ஆபத்துன்னு அவர்களுக்கு தெரியும் வச்சுக்காட்டா பொறாளே பண்டிதர்கள் என்னோட தொடர்பு கொண்டிருந்தா தானா பக்தர்களோட எனக்கு சம்பந்தம் இருந்தா தானா நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போறேனேன்னு பேசுவது இயலாது பண்டிதர்களோடே பக்தர்களோடே சான்றோர்களோட நாம கலந்துருந்தா தான் அது சாது சமாதமாகிறது பக்தர்களோட சாதுக்களோட சேர்க்க இருந்திருந்தால்தான் நாம வாழ்க்கையில் தவற முற்படும் போது அவர்கள் திருத்துகிறார்கள் நம்மை நல்வழிப்படுத்துகிறார்கள் பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லலியான் நல்ல கந்தம் உள்ளதோடே தொடர்பு வேணும் தீயகந்தம் தீய மனம் இருக்கிறதோட நமக்கு தொடர்பு வச்சுக்க கூடாது காற்று நறுமணத்தையும் ஏந்திக்கொண்டு வரும் துர்நாற்றத்தையும் ஏந்திக்கொண்டு வரும் அப்ப எந்த பொருளோட காற்று சம்பந்தப்படுகிறதோ தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த பொருளுடைய நாற்றத்தை மனத்தையே ஏந்தி கொண்டு வருகிறதல்லவா அதே போல நாமும் ஆரோடு பழகுகிறோமோ அவர்கள் குணம் நம்மோட ஒட்டிக்கொள்ள வாய்ப்பு ஆகையால் தான் சான்றோர்கள் இன்னன்னாரோட தொடர்பு வச்சுக்கவே மாட்டார்கள் இதுலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆண்டோர்களுடைய தொடர்பு இருந்தாலே பக்தி வளரும் தீய வழி போகாமல் இருப்போம் அவர்களோட நமக்கு தொடர்பு இருக்கணும்னா இந்த பத்து தீய பண்புகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கறத பார்க்க போறோம் தச தர்மம் ந ஜானந்தி திருதராஷ்டிர நிபோத தானு மத்தகா பிரமத்தா உன்மத்தா ஸ்ராந்தா குருத்தஹா அவன் தன்னையே மறந்து விடுகிறான் ஆகையால் அவனோட பண்டிதர்கள் தொடர்பு வச்சுக்கிறது இல்லை தச தர்மன்ன ஜி நிபோத பத்து தர்மத்தை தெரியாமைவா சென்றா ஹே தலைவனே அரசனே உனக்கு அந்த பத்தையும் சொல்லிக் கொடுக்கிறேன் யார் ஒருத்தன் போதையாலே வெறியேறி கிடக்கிறானோ ஏதோ ஒரு லாகிரி வசூ அல்லது நடந்து கொள்ளுகிறான் தப்பு தப்பா காரியம் பார்க்கிறவர் கவனத்தோட செய்ய வேண்டும் கவனம் குறைஞ்சிடக்கூடாது கவன செகர கூடாது கவனமின்மைங்கிறது நரகத்துக்கே வாசக்கதவர் திறந்து வச்சா போலே கண்ணனை கீதையில தெரிவிக்கிறார் தூக்கம் சோம்பல் கவனமில்லை மூன்று நரக்கத்துக்கு துவாரம் நரகத்துக்கு இருக்கிற வாசக்கதவு அப்படி இல்லாமல் இந்த மூணு வாசகிட்டோம் ஆகையாலே ஒரு தன் உண்மத்தனாய் கவனமில்லாதவனாக இருந்தாலும் பெரியோர்கள் தொடர்பு கொள்ள மாட்டான் எப்போதும் கலைப்பா இருக்கிறவர் எப்ப பேசினாலுமே ரொம்ப டிஜக்டடா இருக்கிறவர் டிப்ரஸ்டா இருக்கிறவர் ஒரு சின்ன காரியத்தை பண்ண உடனே களைச்சு போய் உட்கார்ந்து விடுறவர் அவரோடும் தொடர்பில்லை குருத்தகா கோபப்பட்டு கொண்டே இருப்பவர் புபுக்ஷிதா எப்போதும் பசிக்கிறது பசிக்கிறது சாப்பாட்டிலேயே பிரியத்தோட இருப்பவர் ஸ்வரமான எல்லாத்திலையும் ஒரு பதட்டம் நிதானமின்மை வேகத்தை காட்டுதல் விவேகமில்லாத வேகத்தை காட்டுதல் ஸ்வரமானஷ்டு லோபி எல்லாம் தனக்கே வேணும் தான் ஒரு காசு ஒருத்தருக்கும் கொடுத்துடக் கூடாது ஊர்ல இருக்கிற மொத்தம் தங்குத்தருக்கணும் காமீச்சே தாமீச்ச காமத்துக்கு வசப்பட்டவர் இது பெண் சுக்கமாக ஆண் சுக்கமாக இருக்கட்டும் ஒத்தருக்கொத்தர் காமம் நன்மை பயத்தும் அளவுக்கு உட்படாத காமம் தீமையை தான் கொண்டு போய் ஆகையாலே காமீச்ச காமத்துக்கு வசப்பட்டவனாக இருந்தாலும் இந்த பத்தும் ஆரடத்தில் இருந்தாலும் தஸ்மாத் ஏதேஷு சர்வேஷு நசே இந்த பத்து இருக்கிறவன் தர்மம் அறிய மாட்டான் தர்மம் சாந்தோர்கள் தொடர்பு கொள்ள மாட்டார்கள் ஆகையால் இந்த பத்தையை நாம விளக்கிடணும் அப்படின்னு மத்தகா போதை வெறி இருப்பவன் இதுலேயே குடிக்க கூடிய குடி சுட்டு தான் போதை வரியில் இருக்கணுங்கிற அவசியம் பல பேர் குடிக்காமல் இருந்தா கூட வெறித்தனமா நடந்துக்கிறாள் அவர்களுக்கு இதனால வருது தான் பணக்காரன் தான் உயர் குலத்தில் பிறந்தோன் தானே பண்டிதன் தானே பேரழகன் இத போன்ற மதம் இன்னும் மோசம் ஒரு கள்ளுக்குடிச்சவனா இருந்தா கூட தெளியற் வாய்ப்பு உண்டு தெளிவா தெளிவா வித்யா தனாபிஜன ஜன்ம மதேன காம குரோதாதின சமம் பிரயாமி புறத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் வித்யா மதம் தன மதம் ஆபிஜாத்திய மதம் இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய மதங்கள் இதை பற்றி ராமானுஷன் உத்தந்தாதிங்கிற பிரபந்தத்திலே திருவரங்கத்த முகனார் சாதிக்கிறார் வஞ்சமுக்குறும்பாம் குழிய கடத்தும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியதின் மொழிய கடத்தும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழிய கடத்தும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியதின் பழிய கடத்தும் ராமானுஷன் புகழ் பாடு அல்லாவையை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமண்ணே என்று ராமானுஷன் உத்தந்தாதியில சாதிக்கிறார் பெரும் புகழ் படைத்தவரான் கூறத்தாழ்வான் அவருக்கு முக்குரும்பு கிடையாது உயர்கோலத்தில் பிறந்தோம்ங்கிற போதை வெறி இல்லை மிக்க பண்டிதன் நானே என்கிற செருக்கு வெறி இல்லை பெரும் பணக்காரன் யானே என்கிற அகங்காரம் திமிர் இல்லவே இல்லை அதனால போதை வெறி பிடித்தவனாக இருந்தால் அவனோட தொடர்பு வச்சிருந்தா நம்மளை தாழ்ச்சியாவே தான் பார்ப்பர் நம்மள உசத்தரவனோட தான் நம்ம தொடர்பு வச்சுக்கணும்னே நாம் இருக்கிற தாழ்ந்த இடத்திலேயும் இருக்கட்டும் அங்கேயும் அவன் இருக்கிறதா நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறவனோட தொடர்பு வச்சுக்கவே கூடாது அன்னையாத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் என்னும் அழ்வார் சாதிக்கிறார்கள் அப்ப நாம் யார் கீழே அடி பணிகிறமோ அவர் வெறி பிடித்தாதவரா போத தலைக்கேறாதவராக எப்பவும் நிதானத்தில் இருப்பவராக இருக்க வேண்டும் மத்தகா பிரமத்தகா பிரமத்தன் எப்போதுமே கவ கவலைக்குட்பட்டே இருக்கக்கூடியவர் பிரமத்தன் என்பது கவனக்குறைவால நடத்துகிறவர் உண்மத்தன் சொல்லப்படுறவர் பைத்தியம் பிடித்து அலையக்கூடியவர் ஆக மத்தன் மத்தன் போத வெறியோட இருக்கிறவர் பிரமத்தன் கவனமின்மையாலேயே காரியம் பார்க்கிறவர் உண்மத்தன் பைத்தியம் பிடித்திருக்கிறவர் இவர்கள் ஆரோடையும் தொடர்பு வச்சுக்கிறது இல்லையே பிரமத்தன் கவன குறைவு கவனமா செஞ்சாத்தான் கர்மங்கள் நிறுத்தம் நாம சிராத்த கர்மா பண்றோம் அமாவாச கற்பணம் பண்றோம் தான தர்மங்கள் பண்றோம் கண்டிப்பா உள்ளூர் இருக்கக்கூடிய நல்லெண்ணம் முக்கியம் ஆனா தர்மசாஸ்திரம் இதை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அந்த முறைகளையும் பின்பற்ற வேண்டும் ஸ்டெப்ஸ் ஒழுங்கா இருந்தா தானே மார்க் கிடைக்கும் நான் கரெக்டா ஆன்சர் எழுதியிருக்கேன் ஏன்னா முக்காவாசி ஆனா காவாசி மார்க் கிடைக்காமலே போயிடமோ இல்லையோ போல ஒரு தான மன்றமோ தர்ம மன்றமோ சிராதம் மன்றமோ அமாவாசை கற்பணம் மன்றமோ எது பண்ணுவதாக இருந்தாலும் கவனத்தோட செய்ய வேண்டும் காலம் தப்பிடக் கூடாது மந்திரத்துல தப்பு வந்துடக்கூடாது நாம எந்த எண்ணத்தோட பண்ணமோ தப்பிடக் கூடாது திரவியத்துல எந்தெந்த திரவியத்தை எந்தெந்த பொருளை கொடுக்கறோமோ அந்த பொருளை குறைபாடு வந்துடவே கூடாது இது இல்லாமல் செய்ய வேண்டும் அதனாலே கவனக்குறைவு பிரமத்தன் கவனக்குறைவில்லாமல் செய்பவன் ஆனா பிரமத்தன் கவனக்குறைவோட இருக்கவர் உண்மத்தன் பைத்தியம் பைத்தியம்னா நிஜமாவே அவருக்கு புத்திவாதீனம் இல்லாமல் இருந்து அவரை பத்தி இங்க பேச்சு அல்ல யார் நிஜமாகவே மென்டலி டிசேபிள் அல்லது சேலஞ்சோ அவளை பத்தி குறை சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை ஆனா புத்தி இருக்கு சுவாதீனத்துலதான் இருக்கார் ஆனா பைத்தியமாட்ட நடந்துக்கிறார் பாருங்கோ அவர்களோட தான் பெரியவர்கள் தொடரவே வச்சுக்க மாட்டாளாம் அப்பிரமத்தகா கவனன் இல்லாதவன் உண்மத்தகா பைத்தியத்தை போல நடப்பவன் பொய்கி ஆழ்வார் பூசத்தாழ்வார்னா கேள்விப்பட்டார் பைத்தியம் போல நடந்துப்பான் என்னன்னா உண்மத்தர் போல் பித்தே ஏறி அனுராகம் பொறியும் போது என் பெம்மானோடு ஒட்டே சென்னு நம்மாழ்வாருடைய பசன் எய்த்தாத்தார் எய்த்தார் என்ன இல்லத்தாரும் புறத்தாரும் வைத்து ஆங் அலறிமுயங்க தாம் போகும் போது உண்மத்தர் போல் பித்தே ஏறி அனுராகம் பொழியும் போதும் என் பெண்மானோடு ஒத்தே சென்னு அங்குள்ளங்கூட கூடித்தாகின் நல்லுரைப்பே இது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசனம் அதுல சொல்றார் உண்மத்தர் போல் பித்தே ஏறி உண்மத்தனை போல பைத்தியம் பிடிச்சு நான் இருக்கேன் அரோத்தரை சொல்லிக்கிறான்னு வச்சுக்கோம் அப்ப பகவானிடத்துல பைத்தியம் பிடிக்கணுங்கிறார் ஆழ்வார் அவனிடத்துல உண்மத்தனாக இருக்க வேண்டும் பெருமாள் நம்ம முன்னாடி தரிசனம் கொடுத்துட்டார்னா பிரகலாசனை ஆடுறான் பாடுறான் கீழே விழுறான் அழுகிறான் பொருளுகிறான் சிரிக்கிறான் உண்மத்தரை போல ஆடுகிறான் அது சரியானா உலக விஷயத்துல தான் பைத்தியம் பிடிச்சா இருக்கக்கூடாது பெருமான் விஷயத்துல பித்து பிடித்துத்தான் இருக்க வேண்டும் மாலே ஏறி மாலொருளால் மண்ணு சடகோபன் என்று நம்மாழ்வாரை பற்றி கூறுவார்கள் மாலே பைத்தியம் பிடித்து ஏன் திருமாலுக்கே மால்னு தான் பெயர் மால்னாலே பைத்தியம்னு தான் பெயர் அப்ப ஆன்மீக ரீதியான பைத்தியம் தப்பில்லை ஆனா உடல் ரீதியான பைத்தியத்தை போல நாம நடந்து கொள்ளுவது கூடாது அத்தாங்க உண்மத்தர் என்னார் ஷிராந்தா எப்போதும் கலைப்பா இருக்கிறவர் நாலடி எடுத்து வச்ச உடனே என்னால் முடியல அப்படின்னு உட்கார்ந்து விடுறவர் நாலன்னைக்கு நாலு பேர் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரப்போறான்னா ஓ இன்னில இருந்தே வரப்போறாளே எப்படி போடுறதோ எப்படி போடுறதோ என்ன பண்றதோ அவளுக்கு எது பிடிக்குமோ பிடிக்காதோ எதோ கவலைப்பட்டு வேலையே பண்ணாம இருந்துட்டு கடைசியில அவள் வர்ற வரைக்கும் சமைக்காமலே இருக்கும் பர்வா அப்படி இருக்கிறது கூடாது இன்னைக்கு பல பேரை பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாகவே இருக்கான் இருபத்தஞ்சு வயசு எண்பது வயசானா கூட நாங்கள்லாம் யாத்திரைக்கு போறச்சே கஷ்டமான பிரதேசங்களுக்கெல்லாம் எண்பது வயசுக்காரா வரா தொண்ணூத்தி ரெண்டு வயசுக்காரா வரா இன்னும் கேட்டா அவன் நாற்பது வயசுக்காராவை விட இன்னும் ஆக்டிவாகவே இருக்கா அப்ப நமக்கு தோணும் இந்த வயசுக்கெல்லாம் நாம நிக்க கூட இருக்குமோ போலதோ தெரியல இப்போ அந்த நாள் கார்க்கு உடம்புல சக்தி நிறையா இருந்தது மனசுல இளமை இருந்தது அது இன்னும் முக்கியம் இல்ல நம்மலாம் இப்போ சீக்கிரமே வயசானவர்கள் ஆயிடுறோம் என்ன வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்புங்கிறா ஒரே லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி போயிடுதுன்னு சொல்றா எதுக்கெடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் உடனே வந்து விடுறது ஸ்ட்ரெயின் உடனே வந்து விடுறது அந்த நாளில் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு வரைக்கும் முகத்தை பார்த்தா குழந்தைத்தனம் மாறாமல் இருக்கும் ஆனால் இப்பெல்லாம் முப்பது வயசுக்கே முகத்துல முதிர்ச்சியே வந்து விடுறது அப்படி இருக்கக்கூடாது மனசளவில் நாம இளமையா இருக்கணும் தளர்ந்து தளர்ந்து போயிடக்கூடாது வயசாக வயசாக நம்ம உடல் எதை தாங்குமோ அந்த அளவுக்கு வேலைகளை குறைத்து கொண்டு ஆனால் ஆக்டிவாக எதிலியான ஒண்ணு ஈடுபட்டு இருக்க வேண்டும் இல்லையோ எனக்கு வயசாயிடுத்து உட்காண்டே இருக்க போறேன் ஏன்னா வயசாயிடுத்துனாலே உட்காந்து இருக்கணும் அப்படி நம்ம தப்பான முடிவுக்கு வந்துடக்கூடாது ஆஹ் தளர்பவனோடைய தொடர்பு கூடாது புருத்தா எப்பவும் கோபப்பட்டுட்டே இருக்காரோ இல்லையோ நாளை கோபம் தனிச்ச அப்புறம் வேற மாதிரி சொல்லுவார் ஓ இப்ப சொன்னாரேன்னு எடுத்துட்டோம்னா நாளைக்கு வேற மாதிரி பேசி ஆகணும் நல்ல கோபக்காரர்களோடையும் தொடர்பில்லை புபுதா எப்போதும் பசி பசி வந்தால் பத்தும் பறந்து போம் எப்போதுமே பசியிலே இருந்து இருந்தார்னா அப்ப பத்தும் பறந்து போயிட்டே இருப்பார் தன் நிலையில இருக்கவே மாட்டார் அடிக்கடி பசிக்கிறது பசிக்கிறதுன்னு சொல்லி கொண்டிருப்பவர்களிடத்தும் தொடர்பு கூடாது அவசர கொடுக்கை அவசரசரமா எப்படியோ பண்ணி விடுறது எடுத்தேன்னு கவித்தேன்னு காரியத்தை பாக்குறது கொஞ்சம் நிதானிச்சு யோசிக்கல இப்பதான் கீழே பாக்குறச்சே யார் ஒருத்தர் தளர்ந்தே போடுறாரோ வேலை செய்யாது இருக்காரோ தொடர்பு கூடாதுன்னு பார்த்தோம் இப்போ ஒருத்தன் நிதானம் இழந்து பதட்டப்பட்டாலும் கூடாதுங்கிறார் அப்ப ரொம்ப வேகமும் கூடாது ரொம்ப மெதுவாகவும் கூடாது நடுவா நிதானம் இழக்காமல் செய்ய வேண்டும் லுக்ச அத்தனை சொத்தும் தங்கிட்டே இருக்கணும் ஒருத்தருக்கும் ஒன்னையும் குடுத்துறத கூடாது இப்படின்னு இருக்கிற கருவி தான் பேராச கொண்டவன் தான் லுப்தன் அவனோட தொடர்ந்து வச்சுட்டா ஞானத்தை கூட நமக்கு தரமாட்டார் பக்தியும் தரமாட்டார் காட்சி பணம் தராது இருக்கட்டும் எந்த நல்லத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாரோ இல்லையோ பீசகா எப்போதும் யாரை கண்டோ பொருளைக் கண்டோ பேய கண்டோ அல்லது விலங்குகளைக் கண்டோ தன்னையே கண்டோ தன்னை கண்ணாடியில பாத்துன்னா கூட சட்ட சக்தியும் பயந்து கொண்டே இருக்காரோ இல்லையோ எதுக்குதான் பயப்படணும்னு உண்டு வாழறது உடனே தான் வாழப்பறோம் தைரியமா தான் வாழ்ந்தாகணும் அப்படி இல்லாம பயப்படுவேன் கடைச காமி காமத்துக்கு வசப்பட்ட ஆணோ பெண்ணோ தங்கள் வசத்தில் இருக்க மாட்டார்கள் என்ன செய்கிறோங்கிறதே தெரியாது எவ்வளவு பெரிய பதவி எவ்வளவு பணம் எவ்வளவு படிப்பு ஒரு நம்ம சமுதாயத்துல ஸ்டேட்டஸ் இது இத்தனை இருந்தா கூடாத ஒரு இடத்துல காம சுமத்துக்கு ஆசைப்பட்டுட்டோம் காமத்துக்கு வசப்பட்டுட்டோம்னால் இது எத்தனையுமே விட்டு கொடுத்துருவோம் எதுக்காக எத்தனை நாம விட்டுக் யோசிக்க கூட மாட்டோம் உத்தே பத்தாவது இருப்பது கூடாது என்று பத்து விஷயங்களை பிரகலாதன் உபதேசம் பண்ணுகிறான நாளை தினம் சந்திக்கும் போது நாம் பார்க்க போகிறோம் பிரஹ்லாதன் தம் பிள்ளைக்கு கூடவே சுதன்வாவை வைத்துக் என்ன உபதேசித்தார் என்று நாளைக்கு பார்க்க போறோம் அதோட கூட நாளையும் நாளை மறுநாளும் ரொம்ப மிக முக்சமான ஒரு அறிவிப்பை வெளியிடுவதாக இருக்கிறேன் அவசியம் எல்லாரும் தயாராக காத்திருங்கள். இந்த விதூரநீதி ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும்